வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்தது நேப்போலியன் பனபாட் பிரான்ஸை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மாசுசுசைட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரில் களஞ்சிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவியதில் பாஸ்டன் நகரின் பெரும்பாலான பகுதி அழிந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஹவாயின் பேல்ட் துறைமுகத்தின் உரிமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தியோடர் ரோஸ்வெல்ட் அமெரிக்காவுக்கு வெளியே அரசு பயணம் மேற்கொண்ட முதலாவது அதிபர் என்ற பெருமையை பெற்றார் அவர் பனாமா கால்வாயை பார்வையிட சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒன்பது மாத சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் ஒலி மின் விளைவை விளக்கியமைக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் படைகள் சீனாவின் ஷாங்காய் நகரை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கம்போடியா பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானில் மீக் என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற வேபத்தில் 458 ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோ அனட்டோலி கார்போவை தோற்கடித்து உலகின் முதலாவது வயது குறைந்த சதுரங்க வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்யூனிச கிழக்கு ஜெர்மனி பெர்லின் சுவரை திறந்துவிட்டதில் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேபாளத்தில் புதிய மக்கள் ஆட்சி அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரிட்டனில் அனைத்து குற்றங்களுக்குமான மரண தண்டனை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு உத்தராஞ்சல் மாநிலம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோர்டானின் அம்மான் நகரில் மூன்று விடுதிகளில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாசா நிறுவனம் கேப் கெனடி தளத்திலிருந்து ஆள் இல்லாத அப்பல்லோ நான்கு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வீனஸ் எக்ஸ்பிரஸ் என்ற ஐரோப்பாவின் விண்கலம் கசகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முகமது இக்பால் பாகிஸ்தான் மெய்யியலாளர் கவிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு திருவிடை மருதூர் பி எஸ் வீருசாமி பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சத்யன் மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் ரஹ்மான் தமிழக கவிஞர் தமிழ் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே நேரு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இ தென்னிந்திய வீணை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேணு அரவிந்த் தமிழக திரைப்பட தொலைக்காட்சி நாடக நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு நான்காம் சாமராஜ உடையார் மைசூர் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல்லா பின் அப்துல் அசிஸ் சவுதி அரேபிய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தோண்டோ கேசவ் கார்வே இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பி வி செரியன் இந்திய அரசியல்வாதி மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேங்காய் சீனிவாசன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தா சிவசிதம்பரம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒசி அபே குணசேகர இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பி எஸ் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எஸ்எஸ் மணிநாடார் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கே இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வள்ளிக்கண்ணன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஹர்கோவிந்த் கொரானா இந்திய அமெரிக்க மூலக்கூற்று உயிரியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிற்பி ஈழத்து எழுத்தாளர் ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா நாட்டில் இறந்தோர் தினம் என்று கம்போடியா விடுதலை மற்றும் சர்வதேச கின்னஸ் உலக சாதனை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே